சமாதான பிரபுவாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உறவுக்கு உதவும் உபத்திரவும் Suffering and Reconciliation வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள் எத்தியோப்பியா நாட்டு பெண்ணை மோச விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமம் ஆர்வனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா நாட்டு பெண்ணின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மட்டுமா பேசினார் எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆர்வனையும் மிரியாமையை நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேக இறங்கி கூடாரவாசலில் நின்று ஆரோவனையும் விரியாமையும் கூப்பிட்டால் அவர் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகியமோ சேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்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 ஆரோன் விரியாமை பார்த்த அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆயன் ஆண்டவனே நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் மனப்பாட ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டாம் தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் ஓர் உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் சக விசுவாசிகளோடு உள்ள உறவு முறை முறிவுகளை ஆண்டவர் வெறுக்கிறார் ஒருவரோடு ஒருவர் ஒப்புறவாக தவறும் போது நாம் கடவுளின் பொறுமையைத்தான் சோதிக்கிறோம் படகு அசையாது செல்லும் வரை ஒருவரையும் சாராது நாம் தனித்து சமாளிப்போம் அது அலசடிப்படும் அல்லது மணலில் சொருகி கொண்டாலோ உதவிக்காய் தவிப்போம் சோதனையின் வேலைகளில்தான் உடன் விசுவாசிகளின் அற்புதவின் அருமை விளங்கும் உடன் விசுவாசிகள் யார் தெரியுமா எப்ரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் அவசரங்களிலே அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களோ சியோன் வலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரமயிர் சிலையம் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேனார் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீயிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற இந்த கூட்டம் எவ்வளவு மகத்துவமான ஒரு பெரிய கூட்டம் பாருங்கள் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு தம்முடைய சீடர்கள் தம்முடன் இருப்பதை வாழ்ந்தார் மேல் நோக்கிய பரிசுத்தின் சமதள பிரதிபலிப்பு மனிதரோடு உள்ள சமாதானமாகும் பிறருக்கு எதிரான கசப்பு யாவையும் நமது இருதயத்திலிருந்து நாம் பிடுங்கி எரியாவிடில் இறையருளை நாம் இழந்து போவோம் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரசுத்த இருக்கவும் நாடுங்கள் பரசுத்தம் ஒருவனும் கருத்தரை தரிசிப்பதில்லையே ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத கசப்பான வேர் முளை தெளிம்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபிடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஒன்றாய் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் ஒரு நரியின் ஆலோசனை கேட்டு தனித்தனியாய் மேய புறப்பட்ட போது நடந்ததை நாம் சிறுவயதில் படுத்திருக்கிறோம் கூடி வாழ்ந்த மிரியா மோசை ஆரோனின் குழுவினர்கள் திடீரென பாடகி மிரியா புறங்கேறிய பாவத்தினாலும் பொறாமையினாலும் தொழுநோயானால் தனது மதியினத்தை அவள் உணர்ந்த பின் கடவுள் அவளை குணமாக்கினார் பாடுகளும் சோதனைகளும் நமது இதயங்களை இழக்கி ஒப்புரவாகுதலை இலகுவாக்கின்றன நெடுநாள் விரோதித்துக் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் திடீர்ந்து அதிக நோய்வாய்ப்பட்டு விட்டதால் உடனே இருவரும் சமாதானம் உண்டாக்கி கொண்ட சந்தர்ப்பங்களை பற்றி எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் என்ன தெரியுமா குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செவிப்பதை என்று யாக்கோபு ஐந்து பதினாறிலே வாசிக்கிறோம் கடவுள் அவனை முடமாக்கினார் ஆண்டவர் அவனை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டார் நான் எத்தன் என்று அவன் பதில் சொல்லி தன்னுடைய பாவ உணர்வின் நிலைக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் அவனை முடிசூட்டினார் நாம் மனம் திரும்பி உடன் உடனேயே சிட்சையின் புறம்பை தேவன் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே அப்படி நடப்பதில்லை எனவேதான் நிகழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நாம் திரும்ப நிமிர்த்தும்படி ஆலோசனை தரப்பட்டுள்ளது இஸ்ரவேலரது எதிரிகள் அனைவரையும் தேவன் சீக்கிரமாய் துரத்தி விடாமல் இரு காரணங்களுக்காக அவர்களை விட்டு வைத்தார் ஒன்று இஸ்ரவேலர் யுத்தம் செய்ய பழகுவதற்காகவும் அடுத்து அவர்களது கீழ்பிடிதலை சோதிப்பதற்காகவும் அப்படி செய்தாராம் இறைவனது தாமதங்கள் பிரியமானவர்களே நமது நன்மைக்காகவே சங்கீதங்கள் ஆறு பதிமூன்று முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எழுபது எண்பத்தி எட்டு தனது இக்கட்டுகளில் எதிரிகளிடமிருந்து தன்னை விடுவிக்கும்படி தாவிது செய்த அருமையான வேண்டுதல்களாகும் ஆனாலும் எல்லா சமயத்திலும் கடவுள் உடனடியாக விடுதலையே அனுப்பிவிட்டார் என்று சொல்ல முடியாது பழங்கால பரிசுத்தர்கள் இந்த சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தனர் எனவேதான் அவர்கள் எழுதிய பாடல்களில் இச்சதியம் இச்சத்தியம் பிரதிபலித்துள்ளது எடுத்துக்காட்டாக ஆ தேவதாசன் ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன் நெருக்கப்படுகிறேன் தேவா என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசுநாதா குறைதனை நீக்கு என்னை துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் எங்கள் மகாபரிய தேவனே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று திருவசனத்தில் உன்னுடைய பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் ஏறத்தாழ எல்லா புத்தகங்களிலும் அதற்குரிய ஆலோசனைகளை நடைமுறை புத்திமுதிகளை நீர் கொடுத்திருக்கிறதற்காகங்களை சரி செய்து விடுகிறோம் ஆனால் எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி காரியங்களை சரி செய்ய எவ்வளவா தயங்குகிறோம் இன்னும் இருமாப்பு இன்னும் பெருமை இன்னும் அகம்பாவம் இன்னும் பிடிவாதம் இன்னும் கசப்பு இன்னும் வைராக்கியம் கர்த்தாவே இவை எல்லாவற்றையும் பனிபோலமுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உருக்கிவிட வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ அனுப்புகிற உத்திரவங்களின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய உறவுகளை சீர்படுத்தி சமாதான பிரபுவாகிய உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கற்றுக் உறவுக்கெடுத்த உபதேசங்களை அப்ராசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய சமுதாயங்களிலே எங்களுடைய சபைகளிலே நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்